அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நான் பார்க்க இருப்பது ஒரு அருமையான பஞ்சதந்திர கதை இந்த கதையோட பேரு கழுதையை சுமந்தவன் ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தாரு அந்த விவசாயிக்கு ஒரு மகன் இருந்தான் அந்த விவசாயி என்ன சொன்னார்னா தன்னுடைய மகனை ஒரு நாள் கூப்பிட்டு நீ சந்தைக்கு போயி ஒரு வெள்ளாட்டு குட்டியை வாங்கிட்டு வா நம்ம அதை வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு அந்த பையனுக்கு தேவையான பணத்தை கொடுத்து சந்தைக்கு அனுப்புனாரு அந்த பையனும் சந்தைக்கு போனா போய் தனக்கு தெரிந்த வகையில விசாரிச்சு ஒரு நல்ல வெள்ளாட்டு குட்டியை வாங்கிட்டு தூக்கிட்டு வந்தான் ஏன் ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வரணும் அப்படின்னா அது சின்ன குட்டி இல்லையா அதனால ரொம்ப தூரமெல்லாம் நடக்க முடியாது அதனால அதை தூக்கி தோல்பட்டையில் போட்டுட்டு தான் நடந்து போவாங்க கிராமத்திலாம் அப்படிதான் பண்ணுவாங்க அவனும் தன்னுடைய தோல்பட்டையில் அந்த வெள்ளாட்ட குட்டியை தூக்கி போட்டு நடந்து வந்துட்டு இருந்தான் ஒத்தையடி பாதைன்னு சொல்லுவாங்க கிராமத்திலேலாம் ஒத்தையடி பாதைனா இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய பெரிய சாலைகள்லாம் இருக்காது அந்த காலத்தில் இரண்டு பக்கமும் வேலிகள் இருக்கும் நடுவில் வந்து ரெண்டு பேரு நடந்து போற அளவுக்கு பாதை இருக்கும் அதுதான் ஒத்தையடி பாதைன்னு சொல்லுவாங்க அந்த ஒற்றையடி பாதையில அந்த விவசாயியோட மகன் அந்த ஆட்டுக்குட்டிய தோளில தூக்கி போட்டுட்டு வரும்போது தூரத்துல இருந்து ஒரு மூணு திருடர்கள் இதை பார்த்தாங்க இவன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டிய தூக்கிட்டு போறான் இந்த ஆட்டுக்குட்டி எப்படியும் ஒரு நூறு பணம் தேரும் இவனை எப்படியாவது ஏமாத்தி இந்த ஆட்டுக்குட்டிய நம்ம இன்னைக்கு அபகரிச்சிடலாம் அப்படின்றதுக்காக மூணு பேரும் ஒரு திட்டத்தோட ஆளுக்கு ஒரு திசையில கிளம்பி போயிட்டாங்க கொஞ்ச தூரம் கழிச்சு முதலாவது திருடன் அந்த விவசாயி மகனுக்கு எதிர்த்தா போல வந்தான் வந்துட்டு என்ன சொன்னான் என்னப்பா பாத்தா விவரமான பையன் மாதிரி தெரியற ஆனா வந்து தோல்ல ஒரு கழுத குட்டிய தூக்கி போட்டுட்டு போற அப்படின்னு சொன்னான் அப்ப இந்த பையன் என்ன நினைச்சானா சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல ஆட்டுக்குட்டின்னு கூட தெரியல கழுத குட்டின்னு சொல்லிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே கொஞ்ச தூரம் நடந்து வந்திருக்கான் அப்போ அந்த எதிர்த்தார் என்ன தம்பி விவரமான பைய மாதிரி தெரியுற ஒரு கழுத குட்டிய தூக்கி தோல்ல போட்டு போற அப்படின்னு சொல்லவும் இப்ப அந்த விவசாயியோட மகனுக்கு உண்மையிலே சந்தேகம் வந்துருச்சு தான் தூக்கிட்டு வர்றது ஆட்டுக்குட்டியா கழுத குட்டியா ரெண்டாவது ஆளும் அதே மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த தன்னுடைய தோல்ல கிடந்த அந்த ஆட்டுக்குட்டிய கீழே இறக்கி பார்த்தான் பாத்துட்டு இது ஆட்டுக்குட்டிதானே ஏன் கழுத குட்டின்னு எல்லாரும் சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோட அந்த ஆட்டுக்குட்டியூக்கி தோல்பட்டையில போட்டுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சான் கொஞ்ச தூரம் போனதும் அந்த மூணாவது திருடன் எதிர்த்தா போல வந்தான் அந்த மூணாவது திருடனும் விவசாயியோட மகனை பார்த்து சொன்னா என்ன தம்பி என்ன காரணத்துக்காக நீ கழுத குட்டிய தூக்கி தோல்பட்டையில போட்டுட்டு போற அப்படின்னு கேட்கவும் இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு ஏதோ வந்து பேய் தான் இந்த மாதிரி பண்ணுது போல ஆஹ் நம்ம தோல்பட்டையில ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போறோம் ஆனா எல்லாருக்கும் வந்து கழுதக்குட்டி மாதிரி தெரியுது நமக்கு வந்து ஆட்டுக்குட்டி மாதிரி தெரியுது இதுல ஏதோ சதி இருக்கும் போல அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டிய கீழே இறக்கி விட்டுட்டு அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடிட்டான் அவன் வந்து பயந்து போயிட்டான் நேரா வீட்டுக்கு வந்தவன் அவங்க அப்பா கிட்ட வந்தான் வந்து நிக்கவும் அவங்க அப்பா கேட்டாரு என்னாச்சு ஆட்டுக்குட்டி வாங்க போனியா ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேட்கவும் இவன் நடந்ததெல்லாம் சொன்னான் அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே நீ என் நான் உன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு அவர் ஒரு வயசான அனுபவம் வாய்ந்த ஒரு விவசாயி இல்லையா அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியாதா என்ன அவர் தன்னுடைய பையனை கூட்டிட்டு ஒரு மலையடி வார கிராமத்துக்கு போனாரு அந்த கிராமத்துல இருக்க வெகு சில குடும்பங்கள் தான் இருந்தது அது எல்லாமே வந்து திருடங்களோட வீடு திருடங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நகரத்துல போய் திருடிட்டு பக்கத்தில் உள்ள கிராமத்துல எல்லாம் திருடிட்டு இந்த மலையடி கிராமத்துல வந்து பதுங்கிக்குவாங்க அதுக்காகவே அவங்க அந்த மாதிரி ஒதுக்குப் ஒரு கிராமத்துல குடியிருந்தாங்க இது தெரிஞ்ச விவசாயி என்ன பண்ணாரு அங்க போய் பார்த்தாரு நிறைய ஆட்டுக்குட்டிங்க கட்டி கிடந்தது அப்ப கேட்டாரு இந்த ஆட்டுக்குட்டிங்கல்ல நீ வாங்கிட்டு வந்த ஆட்டுக்குட்டி எது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா அந்த பையன் பார்த்துட்டு சரியா கண்டுபிடிச்சான் இதுதான் ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டிய காமிச்சான் பக்கத்துல இருந்த வீட்டு கதவ அந்த பெரியவர் தட்டினாரு அப்ப ஒருத்தர் வெளியில வந்தாரு வந்த உடனே அந்த பெரியவர் தன்னுடைய மகனை பார்த்து கேட்டாரு இவன் தான் உங்ககிட்ட வந்து உங்க தோல்பட்டையில இருக்கிறது ஆட்டுக்குட்டியில கழுத குட்டின்னு சொன்னானா அப்படின்னு சொல்லவும் அந்த பையன் ஆமா ஆமா அப்படின்னா உடனே அந்த பெரியவர் வந்து வீட்டுக்குள்ள பார்த்தாருந்தாங்க இங்க வாங்கடா அப்படின்னு சொன்னாரு அந்த ரெண்டு பேரும் எந்திரிச்சு வந்தாங்க வந்த உடனே அந்த பெரியவர் தான் மகனை பார்த்து கேட்டாரு இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க சேர்ந்துகிட்டு நீ தோல்ல கழுத குட்டியை தூக்கிட்டு வரேன்னு சொன்னதா அப்படின்னு அப்படின்னு தன்னுடைய பையன் கிட்ட கேட்கவும் அந்த பையன் ஆமா இவங்க மூணு பேருந்தான் அப்படின்னு அடையாளம் காட்டினான் உடனே அந்த பெரியவர் சொன்னாரு நீங்க மூணு பேருந்தான் பறிச்சிட்டு வந்ததா இவன் இனிமேல் அடிக்கடி சந்தைக்கு போயிட்டு இந்த வழியதான் வருவான் இவங்கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணீங்க உங்களை தொலைச்சு தொலைச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பையனையும் அந்த ஆட்டுக்குட்டியையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வரும்போது அந்த பெரியவர் தான் பையன்கிட்ட என்ன சொன்னாருனா நீ எவ்வளவுதான் சிறப்பா ஒரு காரியத்தை செஞ்சாலும் உன்னை மட்டம் ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் நீ எவ்வளவுதான் அழகான ஒரு பொருளை செஞ்சாலும் அது அசிங்கமா இருக்குன்னு சொல்லுவாங்க நீ எவ்வளவுதான் மிடுக்கா உடை உடுத்திட்டு வந்தாலும் அந்த உடை உனக்கு பொருந்தலைன்னு சொல்லி மட்டந்தட்டுவாங்க நம்மளுடைய தன்னம்பிக்கையை குலைச்சு நம்மளை பலவீனமாக்குறதுக்குன்னே ஒரு சிலர் இருப்பாங்க அதனால இவங்க சொல்றதெல்லாம் நம்ம காதல போட்டுக்கிறவே கூடாது நமக்கு சரின்னு எது படுதோ அதை செஞ்சுட்டே போயிட்டே இருக்கணும் நமக்கு எந்த உடை வந்து பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம சந்தோஷமா நம்ம இருந்தா போதும் யாருடைய ஒரு கருத்தையும் வந்து பெருசா எடுத்துக்கிட்டு நம்மளை நாமே வருத்திக்க தேவையில்லை நம்ம பண்றது நமக்கு சரியின் பட்டா நாம செய்ய வேண்டியதான் அப்படின்னு சொன்னாரு இதுதான் இந்த கதையோட நீதி நம்ம காந்தி தாத்தா கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க சிறப்பான ஒரு காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களை முதல்ல வந்து உதாசீனப்படுத்துவாங்க அதாவது கண்டுக்கிற மாட்டாங்க இரண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க மூன்றாவது வந்து பொறாமப்பட்டு உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க அதாவது திட்டுவாங்க சண்டை போடுவாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட வந்து தனிமையில் நீங்க இதை எப்படி செஞ்சீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லித்தர முடியுமா எனக்கும் கத்து தர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க அப்போ நீங்க ஜெயிச்சிருவீங்க இதைத்தான் காந்தி தாத்தா என்ன சொல்றாருனா ஃபர்ஸ்ட் தி இக்னோர் யூ தென் தி லாஃபர்டியூ தென் தி ஃபைட் யூ தென் யூ வின் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு சரி இப்ப இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அருமையான கருத்தையும் உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க உங்க நண்பர்களும் நினைச்சாங்க சேனல்ல நூற்று கதைகள் இருக்கு அதையெல்லாம் எப்படி கேட்கறது அப்படின்னா பிளேஸ்டோர்ல போய் பாட் பீன் பி ஓடி என் அல்லது காஸ்ட் பாக்ஸ் சிஏஎஸ் பி ஓ எக்ஸ் இந்த இரண்டு ஆப்பில் ஏதோ ஒன்று டவுன்லோட் செஞ்சு அதில் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை தேடி எடுத்து subscribe அல்லது follow பண்ணா அவங்களாலையும் தொடர்ந்து இந்த மாதிரி கதைகளை கேட்க முடியும் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்